நற்றினை நேசமுக நேயர்களுக்கு காரை புரட்சி மணியின் கனிவான வணக்கம் நற்றினை நேர்முகம் இன்று நேர்முகத்தில் மின்னக்கூடியவர் திருவாரூர் மாவட்டம் புறடாச்சேரி ஒன்றியம் ஊர்வெடி குமார் அவர்கள் மயிலும் மாத ஆசிரியரான ஐயா குமார் அவர்களை சந்திப்பதில் நற்றினை வானொலி மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறது ஐயா வணக்கம் வணக்கம் மயிலும்பு மாதத்துல எந்த ஆண்டியா தோக்குனீங்க ரெண்டாயிரத்தி ஒன்னு ஜனவரி பதினாலு ஒரு மாதம் இதுல நடத்த வேண்டும்ங்கிற எண்ணம் எப்படியா உங்களுக்கு உருவானது கல்லூரி பருவத்திலிருந்து வந்து கவிதை எழுதுகிற ஆர்வம் எனக்கு உண்டு சரிங்க அத நண்பர்களும் நிறைய பேர் எழுதுவாங்க ஆமா ஆமா அது ஒரு காரணம் வராதுங்கறதுனால நாமும் ஒரு சிட்டில தோங்கனாங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டது ஆமா இந்த இளைமறை காயில மறைஞ்சு கிடக்கிற இளைஞர்கள் மத்தியில கிடைக்கிற அந்த திறமையை வந்து நம்ம ஏன் வெளிக்கொண்டாடக் கூடாது அதோட மட்டும் இல்லாம நம்மளுடைய படைப்பையும் அதுல தெரியிடலாமே ஒரு ஆர்வம் அந்த ஆர்வத்துலதான் துவங்க சரிங்க இப்ப பத்திரிக்க நிறைய பாக்குறோம் ஆர்வத்துல பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாங்க ஆனா சில மாதங்கள்ல அல்லது சில ஆண்டுகள்ல பொருளாதாரத்துல தாக்குப்பிடிக்க முடியாம விட்டுறாங்க ஆனா நீங்க எத்தனை ஆண்டா ஒரு சிட்டிதலை விடாம எப்படி நடத்துறீங்க எப்படி நடத்த முடியுது உங்களால இப்படியெல்லாம் ஆர்வம் வந்தாங்க அது எப்படியாவது கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு வைராட்சியா ஒரு கொஞ்சம் தொய்வடைஞ்சாலும் படைப்பாளிகள் மத்தியில இருந்து நிறைய ஏன் இன்னும் வரல இதழ் வரல தாமதம் ஆகுது அப்படின்னு அவங்க ஊக்கப்படுறதுக்கு என்ன நம்ம சும்மா உருவாகிட்டாங்க ஒரு பதினெட்டு ஆண்டுகள்லாம் மிகச்சிறந்த படைப்பாளிகள் நம்ம இதுல ஆரம்பத்துல எழுதுனா பரவாயில்லையா பாராட்டுக்குரிய விஷயம்லாம் இப்ப உங்களுக்கு பிடித்த ஒரு திரைப்பட பாடல சொல்லுவய்யா எனக்கு வந்து கருப்பு படம் படத்துல கண்ணதாசன் எழுதுன எல்லாம் அவரே அதுல நடிச்சிருப்பாரு கோவிந்தராஜன் வந்து பாடியிருப்பாங்க எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும் மிக சிறப்பான பாடல் பொது உடைமை தத்துவத்தை அதிக அவருடைய முழு சிந்தனையா வெளிப்பட்டு இருக்கும் என்ன நினைக்க அவருடைய என்ன அப்படிங்கறது வெளிப்படையா தெரியும் எல்லாரும் எல்லாமும் வேண்டும் இங்கேமை இல்லாத நிலை வேண்டும் எல்லாரும் எல்லாம் செல்ல வேண்டும் இங்கே எல்லாமையில் நிலை வேண்டும் வல்லான் பொருள் குவிக்கும் தனிவுடமை வல்லான் பொருள் குவிக்கும் தனிவுடைமை நீங்கி வர வேண்டும் கிருநாஜி பொதுவுடைமை வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொதுவுடைமை என் கிணத்தில் இருந்து கொண்டு உலகளில் மறைந்து கொள்ள பிள தனை இருந்து கொண்டு உலகள நெருப்பை மடியில் வைத்து மறைத்திருப்பார் நீ சரையார் உலகில் பொறுத்திருப்பார் நெருப்பை மடியில் வைத்து மறைத்திருப்பார் அந்த நீசரையார் உலகில் பொறுத்திருப்பார் பசும் குழனர் துடி போற்று போரிடுவோம் பாலன அழுவோற்று பால் தருவோம் பசும் குழந்தர் தாயகம் காப்போரின் தாழ் பணிவோம் யாவும் தனக்கென நினைப்போரை திரையிடுவோம் தாயகும் தா போரின் தாழ் பணி போங்கும் தனக்கென நினை போரை சிறகிடுவோ என்ன the சிட்டுதல் வந்து எந்தெந்த மாவட்டங்களுக்கு இப்ப போயிருக்கியா சித்திதழ் வந்து இப்ப பரவாயில்ல தமிழ்நாடு முழுக்க போகுது வானொலி நேயர்கள் ஓஹோ வானொலி நேயர்கள் போகுது முழுக்க முழுக்க திருவாரூர் மாவட்டத்துல ஃபுல்லா பண்றோம் மயில பூன்னா எல்லாருக்கும் பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு பழம் இருக்கு இரவாஞ்சேரி குடவாசல் நன்னீளம் திருவாரூர் திருவாரூர் மாவட்ட பகுதியில பெரும்பாலும் வெளியிடறோம் சரி இப்போ உங்க இதில் எந்தெந்த பகுதி வெளியே வருது அதாவது பொருளடக்கம் கேக்குறேன் பொருளடக்கம் ஏன் நம்ம அப்ப உள்ள இந்த சமூக சூழலுக்கிட்ட இந்த தலையங்க ஆசிரியர் எழுதுறது தலையங்க அப்புறம் கவிதை ஒரு பொதுவா புதுக்கவிதை எழுதுறவங்களுக்குன்னு பொதுவாக குடுத்துறது ஒன்று ஒரு பகுதி ஒரு அப்புறம் ஒரு பக்கம் படம் ஏதாச்சும் ஒரு சமூக கவலங்களை எடுத்துக்கட்டக்கூடிய படம் அதுக்குவித எழுத சொல்றது அந்த மாதிரி படைப்பாளர்களை உருவாக்குற மாதிரி புதிய படைப்பாளர்கள கவிஞர்களை எழுத்தாளர்களை எழுத்தாளர்களை உருவாக்குற மாதிரி அந்த படத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி படைப்புகளை எழுத சொல்றதா எழுத சொல்றதே அதுக்கு படிக்கத்தவையும் அந்த மாதம் கொடுக்கறோம் பரவாயில்ல சித்தி தலா இருந்தா கூட நீங்க வந்து சமூக அக்கறையோட புதிய படைப்பாளர்களையும் இளம் கவிஞர்களையும் எழுத்தாளரையும் வளர்க்கிற மாதிரி அந்த சித்தி தலை நல்ல மதையில கொண்டுட்டு வரீங்க ஆமாங்க சரி வாகர்கள் மற்றும் மக்கள்கிட்ட எப்படி வரவேற்பு இருக்குங்க பாத்தீங்கன்னா செல்லு வந்துடுச்சு கனி வந்துடுச்சு வாசிப்பு சொல்லுது எல்லாம் அப்படி இருக்கிற காலகட்டத்துல நீங்க இந்த இத்தனை ஆண்டுகளா விடாமுயற்சியா பண்றதே பெரிய விஷயம் அதுல எப்படிப்பட்ட வரவேற்பு இருக்கு நினைக்கிறீங்க எப்படி படிக்கக்கூடியவங்க இருக்கதான் செய் மகிழம்பு வாசிப்பு வந்து மறக்காம மக்கள்கிட்ட கொண்டு போறது போறதுக்கான பெரிய பங்கு மகிழம்பும் செய்துங்கிறீங்க உங்க இதுல இப்ப ஒண்ணு எழுதுறாங்கன்னா டக்குன்னு எழுத முடியாது அதுக்கு வந்து படிக்கிறவங்கதான் எழுத முடியும் ஆமா இப்ப நம்ம வந்து தேர்ந்தெடுக்கும் போதே படிச்சு படைப்ப அனுப்புறே தெரிஞ்சிடும் வாசிக்கிறாங்க வெளியும் படிக்கிறவங்கதான் எழுத முடியும் அந்த நம்ம இதில் வந்து பெரிய செய்யுதுன்னு நம்புறேன் நிறைய கவிஞர்களையும் எழுத்தாளர்களையும் உருவாக்கி இருக்கீங்க உருவாக்கிருவோம் அப்புறம் சிறுகதை ஓ அப்புறம் ஆன்மீக சம்பந்தமா அந்த யோகா உடல் பயிற்சி இருந்தாலும் நீங்க சொல்றத பார்த்தா பெரிய விஷயங்கள் பெரிய பகுதிகள் எல்லா பகுதிக்குமே அதுல அடக்கமா இருக்கு மாதிரி தெரியுதுங்களா ஆமா இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசை இருப்பாங்க தொடலாம நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவமான சிட்ட மருத்துவ பத்தி ஒரு குறிப்பு இடம் போதும் பரவாயில்ல பரவாயில்ல ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அப்புறம் நம்ம பகுதியில யாராச்சும் சாதிக்கிறவங்க எப்படி திறமை உள்ளவர்கள் இந்த சமூகத்துக்கு ஏதோ ஒரு துறையில வந்து சாதிக்கிறவங்க சாதிக்கிறவங்களை ஒரு நேர்முகம் கண்டு எடுத்து போடுறது அப்படம் வந்து அந்த மாதத்திற்குரிய நிகழ்வுகள் அத இந்த மாசம் வந்து மார்ச் வந்து எட்டாம் தேதி வந்து மகளிர் தினம் மகளிரை கடுமப்படுத்த மாதிரி அவங்களையும் பெருமைப்படுத்துற விஷயமா இருக்கும் அவங்களுடைய வரலாறையும் அந்த இளைஞர்களையும் மற்றவர்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் ஏற்படும் சரிங்க இந்த பத்திரிகை துறையில இனி எதை சாதிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இப்ப வந்துட்டு இருக்கீங்க ஆண்டா வந்து கடுமையான போட்டியில கடுமையான போராட்டத்திற்கு இடையில நடத்திட்டு இருக்கீங்க நல்ல பெயர் எல்லாத்திலும் அதிகமா என்னமே செய்யணும் அப்படிங்கறது முழுக்க எல்லாரும் போயிட்டு வளரும் படைப்பாளர்களை வளர்த்து எடுக்கணும் திறமையுள்ளவங்களும் வளர்த்து எடுக்கணும் மக்கள்கிட்ட படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தணும் அது கொஞ்சம் கதை ஊடகத்துறையில வந்து எல்லாரும் செல்லு தொலைக்காட்சி செல்லு அதுல முழுகி எடுக்கிறவங்களும் இதை மீட்டெடுக்கிறதே ஒரு பெரிய ஒரு பெரிய சாதனம் வாய்ப்புகள் இருக்கு இன்னும் நிறைய மாறாது என்பது வார்த்தையை விட எல்லாம் மாறக்கூடியது தானே உங்களுடைய எதிர்கால ஆசை வந்து நிறைய வாழ்த்துக்கு என் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்களுடைய செல்யோட முகவரிய கொஞ்சம் சொல்லுங்க ஏன்னா அந்த கவிஞர்கள் எழுத்தாளர்கள் படைப்புகளை அனுப்புறதுக்கான இது உதவும் தொலைபேசி என்ன சொல்ல ஆமா உங்களுடைய செல்ஏனின் முகவரி தொண்ணூத்தொன்னு சாரி எழுபத்தெட்டு எண்பத்தாறு மறுபடிய ஒண்ணு அம்பத்தி ஒன்பது எழுபத்தி எண்பத்தாறு முப்பத்தி ஒன்பது சரிங்க அப்படியே முகவரிய சொல்லுங்க திருக்கண்ணை அஞ்சல் திருவாரூர் தாலுகா திருவாரூர் மாவட்டம் ஒ பூஜ்யம் நாலு நன்றி எங்களுடைய கேள்விகளுக்கு சிறப்பாகவும் பிரிவாகவும் பதிலளித்த உங்களுக்கு நச்சினை வானொலியின் சார்பில் நன்றி கலந்த வணக்கம் நன்றி